வணக்கம் உறவுகளே சரவெடிக்காக முருகன் கத்தாரிலிருந்து நோயாளியும் டாக்டரும் இப்படியாக பேசிக்கிறாங்க நோயாளி எனக்கு எப்போ உடம்புக்கு வந்தாலும் டாக்டர் நான் உங்ககிட்ட தான் வர்றேன் டாக்டர் என் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா நோயாளி கண்டிப்பா டாக்டர் உங்ககிட்ட வர்ற ஒரே பேஷண்ட நீங்க சீக்கிரம் சாக என்ன